वाग वाग श्रोत्रमतो। श्रोत्रमतो। सर्वं மாற்றமோமிஷம் மாஹம்மரா மாகோத் तदात्मनि निरतेय, संतु, அனராமே शांति தமையுமா ஆச்சாரியாள் கேனோ பரிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இதற்கு முன்பு அத்தியாயங்கள் இதற்கு முன்பு உள்ள அத்தியாயங்களெல்லாம் கர்மாவை பற்றியும் உபாசனையை பற்றியும் பேசியது பல்வேறு விதமான உபாசனைகளை பற்றியும் சம்பிரதாய கிரமங்களை பற்றியெல்லாம் உபதேசம் செய்தது இந்த பகுதியில் கர்மாவை பற்றி பேசலை பிரம்மனை பற்றி பேசுகிறதுங்கிறதுக்காக சம்பந்தம் சொல்லுகிறார் கர்மத்துக்கு மூணு கத்தி சொன்னார் ஒன்று சத்வசுத்தி இல்லாட்டி சொர்க்கலோகப் பிராப்தி அத்தவா பிரம்மலோக பிராப்தி இல்லாட்டி அதோ கத்தி அப்போ என்ன பண்ணணும் மோக்ஷித்திக்கான யோக்கியத்தை ஞான யோகியதா சித்தி கர்மத்தோட பிரயோஜனம் இல்லாட்டி ஊர்வதி தேவலோகப்பிராதிமோகப்பிராப்தி அப்புறம் அடுத்தபடியாக சொல்லணும்னு சொன்னால் அதோகதி அஷாஸ்திரீயமான வவஹாரம் பண்ணால் அதோகதி மத்தியகதி ஊர்வத்தினால் சொல்லலை நம்ம அதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் ஊர்வங்கட்சி சத்ய சத் மத்தியே திண்டி ராஜசா ஜுணவ அதோகச்சந்தி தாமசாக அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இனி வரக்கூடிய மந்திரங்களுக்கு சம்பந்தம் சொல்கிறதுக்காக விஷுத்த निष्कामस्य, பாஹ்யாத்து அனித்யாத்து சாத்தியசாதன சாதன சம்பந்தாத் இககிருத்தாத் பூர்வகிருத்தாத் வாஸ்காரவிசேஷாத் இந்த சம்ஸ்காரவிசேஷங்களால் வை வைராக்கியம் ஏற்படுறது அவனுக்கு ஆத்மா விபத்தின ஜிக்யாச உண்டாகிறது அதைத்தான் இந்த உபனிஷத் சொல்ல போகிறது ஆத்மா விபத்தின விஷயத்தை இந்த கேனோபனிஷன் சொல்லிக் கொடுக்க போகிறது யாருக்கு அந்த ஜிக்னாசம் உண்டாகிறதோ அவனுக்கு இந்த உபதேசம் பிரயோஜனப்படும் என்பது கருத்து அதுக்கு கட்டோபனிஷத்தை கோட் பண்ணுறார் பராஞ்சி காணி வெத்ரினஸ்வயம்பூ அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் பிரம்மதேவன் படைக்கிறதையே புறநோக்கு உடையதாக ஜீவராசிகளையெல்லாம் படைச்சுட்டார் ஆனால் அதன அதனால தான் என்ன பண்ணுகிறான்னு கேட்டால் ஜனங்களெல்லாம் பாஹ்யமாகவே இந்திரிய விஷயங்கள்லேயே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒருத்தந்தான் தப்பித்தவறி கஷ்டி தீரகா பிரத்யேகாத்மானது யாரோ ஒரு தீரந்தான் ஆத்மான ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுகிறான் அடுத்தது முண்டகோபுரேஷன் மந்திரத்தையும் கோட் பண்ணுறார் பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமையாத் நாஸ்தியிருத்திருத்தேன தத் விஜானா ச குருமேவா அபிகட்சேத் சமித் பாணி ஸ்ரோத்யம் பிரம்மனிஷ்டம் அந்த மந்திரம் இப்படிதான் சொல்கிறது கர்மஃலாம் அனித்யம்னு புரிந்து கொண்டு மோட்சம் வந்து நித்தியம்னு தெரிந்து கொண்டு நித்தியத்தை அறிஞ்சுக்கத்தான் முடியும் நித்தியத்தை அடைய முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்டு அறிஞ்சிக்கிறதுக்காக குரு கிட்ட போகிறான் அப்படின்னு அந்த மந்திரமும் சொல்கிறது அப்புறம் வந்து கீதையும் கோட் பண்ணுறார் ஏவம் ஹி விரக்திய இன்னொரு இடத்துல இருக்குது ஏவம் ஹி விரக்திய பிரத்யேகாத்ம விஷயம் விரக்தசிய பிரத்யேகாத்ம விஷயம் விஜானம் ஸ்ரோத்தும் மந்தும் விஜாத்தும் சாமர்த்தியம் உபபத்தியத்தை நான் அந்நியா வைராக்கியம் உள்ளவனுக்குத்தான் ஆத்மாபத்தின ஞானத்தை பெற முடியும் அது ஸ்ரோத்தும் மந்தும் விஜாத்தங்கிற ஸ்ரவண மனநிதித்தியாசனம் அது பண்ணுறதுக்கான சாமர்த்தியமே வைராக்கியம் உள்ளவனுக்குத்தான் முடியும் பரிபூர்ண வைராக்கியம் இருக்கிறவனுக்குத்தான் ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்களையெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் அப்படி சொல்கிறார் ஆக இதனுடைய பிரயோஜனத்தையும் சொல்கிறார் இங்கே இந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நான் இங்கே வந்து நிறைய சொல்லலை இந்த ஞானத்தை பெற்றதுனால என்ன பிரயோஜனம் அதுக்கு ஈஷாவாசியத்தை கோட் பண்ணுறார் ஏதஸ்மாச்ச பிரத்யேகாத்ம பிரம்ம விஜானாத்து சம்சாரபீஜம் அஜானம் காமகர்ம பிரவருத்தி காரணம் அசேஷத்தோ நிவர்த்ததே இந்த ஆத்ம ஜானத்தினால் பிரத்யேகாத்ம விஜானத்தினால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் சம்சாரத்துக்கு காரணமான அஜானம் காம கர்ம பிரவருத்தி பிரவிறத்தி காரணத்து அசேஷத்தகா நிவர்த்ததே ஆசை அஜானம் அஜானத்தினால ஆசை ஆசையினால் கர்மா கர்மாவுக்காக பிரவருத்தி கர்ம பிரவருத்தி இதெல்லாம் அடியோடு போயிடுறதுங்கிற ஆக கர்ம பிரவருத்தி காரணம் அஜானம் அசேஷத்தா நிவர்த்தது ஆத்மஜானத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் கர்மப்பிரவருத்தி காரணமான அஜானம் அரியோடு போய்டுறதுங்கிறது கர்ம பிரவருத்தி காரணம் அஜானம் சம்சாரபீஜம் அஜசாரபீஜம் அஜானம் காம கர்ம பிரவருத்தி காரணம் அஜானம் எல்லாம் சேர்க்குற அஜ்யானந்தான் சம்சாரத்துக்கு பீஜம் அது எப்படி சம்சாரத்துக்கு காரணமாக இருக்குதுன்னா அது இப்போ ஏதாவது பண்ண சொல்லிகிட்டே இருக்கேன் காம கர்ம பிரவருத்தி காரணம் ஆசைப்பட வைக்கிறது கர்மத்தில் ஈடுபடுத்துறது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஜானம் அகம் பிரம்மாஸ்மி ஆத்ம ஜானத்தினால போயிடுறது அதுக்கு கொட்டேஷன் தற்ப கோ மோகா இதி மந்திரவர்ணாத் அது கோட் பண்ணுறார் தத்திர கோமோக்சோக்கா ஏகத்துவம் அனுபஷதா ஈஷாவாசிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு அந்த அத்வைத ஆத்மாவை தெரிஞ்சு கொண்டு விட்டானே ஆனால் அவனுக்கு ஷோகம் எங்கே மோகம் எங்கே அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மந்திரத்தை ஆத்மஜானத்தினுடைய பிரயோஜனத்துக்காக காட்டுறார் தரத்தி ஷோகம் ஆத்மவித்து ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவனுக்கு சோக்கமில்லை அப்படிங்கிற சாந்தோக்கியத்தை கோட் பண்ணுறார் பித்தியதே ஹ்தய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அந்த பரபிரம்மணை தெரிஞ்சு கொண்டால் நம்ம ஹிருதய கிரந்திகள்லாம் நாசமாகிறது எல்லா சந்தேகங்களும் போகிறது கர்மங்கள்லாம் அழிகிறது அந்த மந்திரத்தையும் கோட் பண்ணி சொல்கிற இத்தியாதி ஸ்ருதிபிய இதெல்லாம் பிரம்ம விஜான பிரயோஜனம் பிரம்ம விஜான பிரயோஜனம் சொல்லி அப்புறம் இந்த ஞான கர்மம் ரெண்டும் சேராதுங்கிறதுக்கு ஒரு கண்டனம் பண்ணி ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம் கர்மாவை பண்ணிண்டே ஞானத்தில் இருக்கலாமே அப்படின்னு கேட்டால் கர்மாவை பண்ணிண்டு ஞானத்தில் இருக்க முடியாது விஷயம் தெரிஞ்சப்புறம் பண்ணுறது லோகசங்கரமெல்லாம் வேறு விஷயம் அதாவது கர்மத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும் இதுவும் இருக்கட்டும் அப்படின்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா அதெல்லாம் கூடாது விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அது வேற கர்மாவை வந்து எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சுன்னு பண்ணிட்டுருந்தா பரவாயில்ல கர்மாவே எல்லாத்தையும் கொடுத்துரும்னு ஒன்று இல்லை வேதாந்தத்தையும் விசாரம் பண்ணலாம் அப்படி இதையும் பண்ணிகிட்டுருக்கலாம் அதையும் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் சங்கராச்சாரியோட மெயின் ஆர்கியூமெண்ட் என்னென்னா ஒரே நேரத்தில் வந்து கர்த்திருவம் அக்கர்த்திருவத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கீதை இதைத்தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது பகவத்கீதை இதைத்தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது சங்கராச்சாரியோட நியாயம் என்னென்னா கர்மா பண்ணுறதுக்கு கர்த்திருவம் வேணும் கர்த்திருவம் இல்லாமல் கர்மா பண்ண முடியாது ஆனால் வந்து வேதாந்தமும் என்ன சொல்கிறது ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு சொல்கிறது அப்போ ஒரு சமயம் ஒரு ஒரு ஒரு சமயத்தில் நான் வந்து கர்த்தா போக்தான்னு வச்சுண்டு போக்தா விட்டுருங்க கர்த்தா வச்சுண்டு இன்னொரு சமயத்தில் நான் அகர்த்தான்னு எப்படி சொல்கிறது அது வந்து நடக்காது கஷ்டம் அப்படிங்கிறார் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அக்க கர்மணி அகர்மயேத் அகர்மணிச்ச கர்மயா அப்படி சொல்கிறார் எஸ் ஏ சர்வே சமாரம்பாக காமசங்கல்பர்ஜிதா நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சங்கராஜர் அதையும் வியாக்கியானம் தானே பண்ணிருக்கார் அதையும் சொல்லத்தான் சொல்லியிருக்கார் அவரோட ஒரே இது எல்லாத்துலேயும் அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது பண்ணுற விசாரங்களை பார்த்தாலும் சரி மூணாவது அத்தியாயம் பண்ணுற ஆரம்பிக்கிற போது பண்ணுற விசாரங்களை பார்த்தாலும் சரி அவரோட ஒரே இது கர்த்திருமும் அகருத்திருத்தம் ஒரே சமயத்தில் வச்சுக்கிறது கஷ்டம் அதுவும் முக்கியமாக வித்வத் சன்னியாசி ஓகே விவிதிஷா சன்னியாசிக்கு அது ப்ராப்ளம் விவிதிஷா சன்னியாசிக்கு ரொம்ப கஷ்டம் அது அவன் கர்மா விவி விதிஷா நான் இந்த கர்மஜானத்தை சமுச்சயம் பண்ணுறதுங்கிறது ஒத்து வராது அதில் விதிசனே சொல்லக்கூடாது கர்மஜான சமுச்சயம் பண்ணிண்டு கிரகஸ்தாஷிரமத்தில் இருக்கிறதுங்கிறது நடக்காது அப்போ வித்வத் சன்னியாசி வேணாம் கர்மஜான சமுச்சயம் பண்ண மாட்டான் அவன் கர்மா பண்ணிட்டுருந்தாலும் ஞானத்தினாலும் நிறைவாக இருப்பான் கர்மாவனால நிறு நிறைவுங்கிறதுலாம் கிடையாது கர்மாவனால குறைவு நிறைவுங்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது இது நம்ம நம்ம கொஞ்சம் பிரித்து புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கிருஹஸ்தனாக இருந்து கொண்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து கர்மாவையும் பண்ணுவேன் நான் வந்து வேதாந்த விசாரமும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கடினம் கஷ்டம்தான் அது கிருஷ்ணராதையும் சொல்கிறாரு பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிங்கிறது யாருக்கு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹிங்கிறது நேர கிரகஸ்தனுக்கு தான் கிரகஸ்தானிக்கு தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அர்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மஹ் பிரம்ம எல்லாம் கிரகஸ்தனுக்கு தானே கர்மாவை பண்ணின்ட்டே வேதாந்த விசாரம் பண்ணி மோக்ஷம் அடைஞ்சுவிட முடியும்னு சொன்னால் சந்நியாசம் அனாவசியம் சந்நியாசமே தேவையில்லை சன்னியாசம் என்னத்துக்கு ஆகையினால் நிஷ்டை வேணும்னு சொன்னால் ஞான நிஷ்டை வேணும்னு சொன்னால் முடியாது கிரகஸ்தாசிரமத்தில் சா காமன் மேனுக்கு முடியாது எக்ஸெப்ஷன் கேஸுக்கு ஓகே காமன் மேனுக்கு ஜென்ரலாக இருக்கிறவனுக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு நடக்காது ஆகையினால தான் சந்நியாசம் வேண்டியிருக்கு விவிதிஷா சந்யாசம் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் அப்படி தான் சொல்லணும் நம்ம விவிதிஷா சன்னியாசிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ தானே அவன் பண்ண முடியும் ஆக கர்மாவை அவர்களுடைய வாதமே கர்மஜான சமுச்சயவாதிகளுடைய வாதமே சன்னியாசம் கூடாதுங்கிறது தான் சன்னியாச கூடாதுங்கிறது தான் தாத்பரியம் கர்மஜான சமுச்சயவாதிகளுக்கு சந்நியாசம் கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப தாற்பயம் ஆகையினால சங்கராச்சாரியார் கர்மஜான சமுச்சயம் ஏற்படாதுன்னு சொல்கிறது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார் சன்னியாசத்தை எஸ்டாபிளிஷ் பண்ண விரும்புகிறார் சந்யாச ஆசிரமத்தை ஒரு இது பண்ண விரும்புகிறார் கர்மஜான சமுச்சயம்னால் கண்டிப்பாக சன்னியாசம் அவுட்டு சன்னியாசத்துக்கு யாருக்கும் தகுதி கிடையாது அதிகாரமே கிடையாது ஆ கர்மஜான சமுச்சயம் வேண்டாம்னு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி நியாயப்படுத்துறதுக்கு காரணம் சந்நியாசத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படி புரிஞ்சுக்கணும் சந்நியாசத்தை நிலைநாட்டணும்னா கர்மஜான சமுச்சயவாதத்தை அடிக்கணும் கர்மஜான சமுச்சயவாதத்தை அடித்தால் தான் சந்நியாசத்தை நிலநாட்ட முடியும் சந்யாசத்தை நிலைநாட்டிட்டோம்னு சொன்னால் ஞானாதேவது கைவல்யம் அப்படிங்கிறத ஞானத்தினால்தான் மோட்சங்கிறத நிர்தாரணம் பண்ணணும் அந்த ஞானத்துக்கு சந்நியாசந்தான் முடியும் அப்படிங்கிறதையும் நிர்தாரணம் பண்ணி அப்புறம் வந்து இந்த காம்ப்ரமைஸ்லாம் இருக்கவே இருக்குது கீதை இருக்குது மற்ற எல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லிக்கிறோம் நல்ல விசாரம் தான் இது நம்ம அப்படி சொல்லணும் ஆக ஷங்கராச்சார இதெல்லாம் சொல்லி கடைசியில் அதை முடிக்கிறார் ஞான கர்ம சமுச்சய வாத கண்டனம் ஒரு போர்ஷன் அது மாத்திரம் சொல்கிறார் இது வந்து புருஷ தந்திரமே இல்லை வஸ்து தந்திரமாக இருக்குது இதுக்கு என்னத்தை பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது ஒன்றும் கிடையாது அதில் நேராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தானேன்னு சொல்லி அதை பூர்த்தி பண்ணிவிட்ற அதுக்கப்புறம் அதனால் முடிக்கிறார் தஸ்மாத்து திருஷ்டா நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனத்தை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது ரொம்ப ரெலவெண்ட்டு இல்லை யார் கர்மா பண்ணுறான் இன்றைக்கி கர்மா வைத்திகர்மா பண்ணால் உட்காந்து சங்கல்பம் பண்ணி கர்மா பண்ணுறான் எத்தனை பேர் இருக்கான் சந்தியா வந்தனமே தகராறில் இருக்குது ஆனால் யாரும் கர்மாவே பண்ணுறதில்லை அப்படி இருக்கிறபோது ஞான கர்ம சமுச்சயவாதத்தை பற்றி பேசி என்ன போகிறது அப்பிரசக்தி பிரசக்தியே இல்லை வேணா லௌக்கிக கர்மாவை பற்றி பேச வேண்டியிருக்கும் லௌக்கிக கர்மாவை விதின்னு நினச்சா பண்ணுறான் விதின்னு நினச்சி பண்ணுறதில்ல அது ஸ்வேச் பிரவருத்தி அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தஸ்மாத்து திருஷ்ட அதிருஷ்டேபியா பாஹிய சாதன சாத்தியேபியா விரக்தஸ்ய அது திரும்ப திரும்ப திருஷ்டேபியாஹியசாபிய திருஷ்டமான அதஷ்டமானபாஹியசானசாஹாமுத்தார்த்தலோகவிரா விர்த்த என்னருதுன்னா பிரத்யாத்மவிஷயா பிரம்மஜிஜாசா திரும்ப திரும்ப சொல்ற ஆத்மவிஷயமானது பிரத்யாத்மவிஷயா ப்ரமஜிஜாசா ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது பிரத்யேக ஆத்ம விஷயமாக இருக்கின்ற பிரம்மஜிக்யாசைனர் பிரம்மன்னா இங்கே தனியாக இல்லை ஆத்ம விஷயமாக இருக்கக்கூடிய பிரம்மனை தெரிஞ்சுக்கக்கூடியது ஆத்மாவாக இருக்கும் பிரம்மனை தெரிந்து கொள்வது அதுதான் அந்த அதைத்தான் கேனேஷிதம்ங்கிற ஸ்ருத்தினால் தெரிஞ்சுக்கிறோம்னர் இப்படி பிரஸ்ன பிரதிவச்சன ரூபமாக பிரதிபாதனம் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் அதுக்கு சொல்கிறார் சிஷ்ய ஆச்சாரிய இந்த பாஷிய வாக்கியங்கள்லாம் ஞாபகத்திலே இருக்கணும் நமக்கு நல்ல வாக்கியங்கள் சிஷ்ய ஆச்சாரிய பிரஸ்ன பிரதிவச்சன ரூபேண கதனம் தூ சூக்ம வஸ்து விஷயத்துவாத் எதுக்கு குரு சிஷ்ய சம்பிரதாயப்படி படிக்கிறோம் சிஷ்யா ஆச்சாரிய பிரதிவச்சன ரூப ரூபேண கதனம் அப்படி தானே பேசிக்கிறார்கள் அது எதுனாலன்னா சூக்ம வஸ்து விஷயத்துவார் விஷயம் வந்து சூக்மமாக இருக்குது அதனால் சிஷ்ய ஆச்சாரிய பிரதிவச்சனம் தேவைப்படுறது பிரஷ்ன பிரதிவச்சனம் சிஷ்ய ஆச்சாரிய பிரஷ்ன பிரதிவச்சனம் சிஷ்ய பிரஷ்னா ஆச்சாரிய பிரதிவச்சனம் அப்படி இருக்குது இந்த உபனிஷத்து சிஷிய ஆச்சாரிய பிரதிவச்சன ரூபமாக இந்த உபநிஷத்து இருக்குது எதனாலனா சூக்ஷ்ம வஸ்து விஷயத்து வஸ்து வந்து சூக்மமாக இருக்கிறதுனால அதை கேட்டுத்தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நச்சுக்கே சொன்னான் இல்லையா என்ன நல்ல வாக்கியம் அது வரும் நைஷா தற்கேண மதி புரோக்தான்யேனைவ சுக்ஞானாய பிரேஷ்டன்ன தர்க்கத்தினால ஊகம் பண்ணியெல்லாம் இதை தெரிஞ்சிக்க முடியாது ஆத்மா பிரம்மனை எல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி கொடுத்தாத்தான் புரியும் புரோக்தான்யேனைவ சுக்ஞானாய பிரேஷ்ட நல்லா எடுத்து விளக்கி சொன்னாத்தான் இது புரிஞ்சிக்க முடியுமே தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது கட்டோபனிஷத்திரி அதனால் நீ தான் சொல்லித்தரணும்னு சொன்னான் உன்னத்தரோ நான் என்னது உண்மை தவிர எனக்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள்னு சொன்னான் நீ தான் இதை சொல்லித்தரத்துக்கு தகுதியானவர்னு சொன்னான் நச்சிகேத அதனால் அதே சொல்கிற சுக பிரதிபத்தி காரணம் பவதி சூக்ம வஸ்து விஷயத்துவாத்து சுக பிரதிபத்தி காரணம் பவதி இந்த பிரதிவச்சன பிரச்சனை பிரதிவச்சன ரூபம் எதுக்குன்னு கேட்டால் சுகமாக புரிஞ்சிக்கலாம் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நமக்கு வர்ற டவுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் வரும் எந்த ஒரு ஜிக்னாசுவுக்கும் மூக்குவுக்கும் பெரும்பாலும் பார்த்தோமானால் கொஞ்சம் உபாதிபேதத்தினால மாறலாமே தவிர பெரும்பாலும் எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அந்த அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால கேள்விகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் கேள்வி கேட்குற முறைகளில் வித்தியாசம் இருக்கலாம் கேள்வி கேட்கக்கூடிய விஷயத்தில் வித்தியாசம் இருக்க முடியாது தரிசித்தினால தெரிஞ்சுக்க முடியாது அதே மந்திரத்தை இந்த மந்திரங்கள்லாம் கோட் பண்றார் ஸ்ருதி ஸ்மிருதி நியமாச்சி ஸ்மிருதி நியமம் இதெல்லாம் என்ன சொல்லிருக்கு குரு சிஷ்ய ரூபமாகத்தான் குரு சிஷ்ய ரூபமாகத்தான் இதை தெரிஞ்சுக்கணும் பிரஷ்ன பிரதிவச்சன ரூபமாகத்தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் முடிக்கிற கஷ்டித் குரு கஷ்டித் குரு பிரம்மனிஷ்டம் விதிவது உபசமேத்திய கஷ்டித்து ஒருவன் குரு பிரம்மனிஷ்டம் குரும் பிரம்மனிஷ்டியாய பிரம்மனிஷ்டியிலே இருக்கிற குருவை விதிவது உப உபசமேத்திய விதிவது உபேத்திய முறைப்படி அணுகி பிரத்யேகாத்ம விஷயாது அந்நற்ற ஷரணம் அப்பஸ்யு ஆத்ம விஷயத்தை தவிர சந்தோஷத்துக்கு அதில் வார்த்தையை நம்ம போட்டுக்கணும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறத தவிர ஆனந்தத்துக்கு வேறு வழி இல்லைன்னு புரிஞ்சுண்டு ஷரணம் அப்பஸ்யு அபயம் நித்தியம் சிவம் அச்சலம் இச்சன்னு பப் எப்படி கேட்டான்னா அபயம் நித்தியம் அச்சலம் இச்சன்னு அபயமான நித்தியமான சிவமான அச்சலமான அந்த வஸ்துவை விரும்பி கேள்வி கேட்டான்னு சொல்லப்படுகிறது பப்ரச்ச இல்பியதே நம்ம அதை வந்து கற்பித்து புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த உபனிஷத்தில் டீட்டெயில்ஸ் பெருசாக இல்லாட்டா கூட நாம் மற்ற உபநிஷத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுன்னு இந்த உபனிஷத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இப்போ இந்த கோயிலில் பூஜை பண்ணுற ஆகம சாஸ்திரங்கள்லாம் இருக்குது இந்த ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் சில விஷயங்கள் சில இடத்துல விட்டு போயிருக்கும் இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நடுப்புற நிற்கும் என்னன்னா அதில் வந்து வியாக்கியானக்காரர் எழுதுவார் இதில் விட்டுப்போனதை இன்னொரு ஆகமங்களில் இருந்து எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு போடுவார் ஏன்னா அவங்க ஏதோ நடுப்புன்னு எடுத்துடுவாங்க இந்த சில க ரிச்சுவல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க அதை என்ன பண்ணணுன்னா இன்னொரு ரிச்சுவல் இன்னொரு புஸ்தகத்தில் இருக்குது அதில் இருக்கிறத இதில் சேர்த்து கோம்பம் அப்படியே தான் வேதங்கள்ளி யாகங்கள் அப்படி தான் சில யாகங்களில் சில நடுப்புரை ஒரு யாகத்தில் வந்து ரொம்ப ஆர்டராக கிளீனாக இருக்கும் இன்னொரு யாகத்தில் பார்த்தா அந்த ஆர்டர் கிளீனாக இருக்காது நடுப்புறையெல்லாம் இன்னமும் விட்டு போன மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா அதில் இருக்கிறத எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கோன்னா அது மாதிரி தான் இங்கேயும் இப்போ வந்து நேராக இன்னும் விஷயம் டைரெக்டாக குரு யார் சிஷியம் யாரும் தெரியல நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்காருன்னு கண்டு கற்பித்து புரிஞ்சிக்க வேண்டிதான் மற்ற உபனிஷத்தில் இருக்கிற குரு சிஷியம் மாதிரி இங்கேயும் யாரோ ஒரு குரு சிஷியம் இருக்கான்பான் நேரடியாக ஆத்மாவை பற்றி சொல்லி கொடுக்குறதுல கேணோபனிஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது மற்ற உபனிஷதங்களை காட்டிலும் கேனோபனிஷத்தினுடைய வாக்கியங்களை படிக்கும் பொழுது என்னமோ நம்ம நிறைய நேராக அழகாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடும் இந்த உபனிஷத்து படிக்கலாம் இன்னைக்கு மந்திரத்தை படிக்கலாம் இப்போ இதுவரைக்கும் பார்த்தது முகவரை தான் என்ன பார்த்தோம்னா இது தலவக்கார சாக ஒன்பதாவது அத்தியாயம்னு பார்த்தோம் இதுக்கு முன்னால் அத்தியாயங்கள்லாம் கர்மா உபாசனை இன்னும் பல சாம விஷயங்கள் வம்ச பரம்பரை இதெல்லாம் சொல்லப்பட்டது கர்மாவோட கதி சொன்னார் மூணு கத்தின்னு சொன்னார் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னால் இந்த மூணு கதி இப்படி இருக்கிறதுனால வைராகியம் அடைஞ்சு இந்த மூணு கத்தியும் புரிஞ்சுட்டு கர்மாவை விட்டுட்டு சித்த கர்மாவை சந்நியாசம் பண்ணி ஆத்மஞானத்துக்காக வேண்டி குருகிட்ட போகிறான் அப்படின்னு சொன்னார் அதுதான் சம்பந்தம் அதை சம்பந்தப்படுத்தியாச்சு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக குருக்கிட்ட போகிறான்னு சொல்லி அதை வந்து சம்பந்தப்படுத்தியாச்சு ஆஹா குருக்கிட்ட போகிறான்னு சொல்லியாச்சு அதுக்கு இடையில் வந்து என்னத்துக்கு குருக்கிட்ட போய் விசாரம் எல்லாம் பண்ணும் சந்யாசம் பண்ணிண்டு கர்ம ஜானம் சேர்ந்தே பண்ணப்படாதா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது அதுக்கு ஒரு இடையில் ஞான கர்ம சமுச்சயவாத கண்டனம் பண்ணியாச்சு அப்புறம் இதனுடைய பிரயோஜனம் சொல்லப்பட்டது பிரம்ம விஜானத்தோட பிரயோஜனம் சொல்லப்பட்டது பிரம்ம விஜானத்தினுடைய பிரயோஜனம் சம்சாரபீஜம் அஜானம் சொன்னார்ஜானம் காமகர்ம பிரவருத்தி காரணம் அஜானம் காமகர்ம பிரவருத்தி காரணம் அஜானம் சம்சாரபீஜம் அஜானம் சமூலம் வினியதி அடியோட போகிறது விவேகச்சூடாமல் ஸ்லோகம் ஞாபகம் இருந்தாலே போகிறோம் அஜானயோகா பரமாத்மனஸ்தவ ஹியாத்மபதேவம்ஸ் தயோர் விவேகோதிதபோதவன் நீ அஜான காரியம் பிரதபேத் சமூலம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அது பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்க நீ பரமாத்மா உனக்கு அஜ்யானத்தினால வந்து அனாத்மாவில் பந்தம் வந்து கொடுத்து அநாத்மாவில் பந்தம் வந்ததினால நீ இப்படி சம்சாரத்தில் திண்டாடுற அந்த ஆத்மா அநாத்ம விவேகம் பண்ணிட்டோம்னா இந்த அஜானத்தோட காரிய அஜானத்தோட காரியத்தை அஜ்ஞானத்தோட சேத்து அழிச்சுடும் அஜ்ஞான காரியம் பிரதகேத் சமூலம் அஜானத்தோட காரியத்தை விவேக உதித்த போத வன்னிகி தயோகோ விவேக உதித்த போத வன்நிகி அந்த ஆத்மானாத்ம விவேகத்தை பண்ணி பண்ணி அதில் வர்ற அந்த ஜானம் இருக்கே அந்த ஜானமாக ஞானமாகிய நெருப்பு இதை வந்து மூலத்தோடு அழிச்சுடும் அஜ்யான காரியம் பிரதேத் சம் பிரகருஷேன தஹேத் அது ஞாபகம் இருக்கணும் அஜான யோகாத் பரமாத்மனஸ்தவ நீ பரமாத்மாங்கிறார் சிஷினை பார்த்து குரு நீ பரமாத்மாப்பா பரமாத்மாவாகிய உனக்கு அது புரியல எதையோடு அது அநா அஜானத்தினால பந்தம் வந்து விட்டது இந்த ஸ்லோகத்தை நினச்சி பார்த்துக்கலாம் எதுக்கு சொல்கிறேன் சம்சாரபீஜம் அஜானம் காம கர்ம பிரவர்த்தி காரணம் அதை நாசம் பண்ணுறதுங்கிறதுக்கெலாம் கொட்டேஷன்லாம் கொடுத்தார் அப்புறம் வந்து அதனால் வைராக்கியம் உள்ளவனுக்கு தான் இந்த உபனிஷத்துன்னு விட்டார் நல்லா அடி ஸ்ட்ராங்காக சொல்கிறது சந்நியாசமும் இருந்தால் தான் இந்த உபனிஷத்து உள்ளே போகும் அப்படின்னு அர்த்தம் இல்லாட்டி என்ன இப்படி அகாடமிக் இன்ஃபர்மேஷன் மாதிரி எனக்குமே தவிர நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்லி இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் மாறாது அது அப்படியே நிற்கும் எத்தனையோ விஷயம் தெரிஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு ஜானமாக இருக்குமே தவிர ஒரு பிரயோஜனமும் இருக்காது புண்ணியம் வேணால் கிடைக்கும் நல்லதை படித்தோங்கிற புண்ணியம் வேணால் கிடைக்குமே தவிர புண்ணியத்துலேருந்து விடுதலை கிடைக்காது பாபத்துலேருந்து விடுதலை கிடைக்கிறது இருக்கட்டும் புண்ணியத்துலேருந்து விடுதலை கிடைக்கணுமே இது இன்னொரு அதனால் விஷயம் புரியலன்னா தத்துவம் புரியலன்னா அதுக்கு அதுக்கு விசேஷமாக இன்னும் புண்ணியம் இருக்கு சரி மந்திரத்தை படிப்போம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் ஓம் கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மன பிராண பிரீத்தியுக்த ம் வந்தி சோத்திரம் கவு தேவோஜு கேனேஷிதம் பத்தி பிரேஷிதம் மன கேள்வி சிஷியம் கேள்வி கேட்கிறான் குருவை பார்த்து நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிக்கணும் ஒரு சிஷியம் குரு கிட்ட போனால் அவரை நன்றாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண் பண்ணினான் அவர் என்னப்பான்னு கேட்டார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்டேன் அது முதல்ல கேட்கணும் என்ன வந்து எடுத்த உடனே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன்னா எனக்கு தெரியாதுன்றவர் சுலபமாக சொல்லிடலாம் என்னத்துக்கு நீ கேள்வி கேட்பானே நான் பதில் சொல்லுவானே அப்படி இல்லை மரியாதையாக அதுக்கு அதுதான் அது ஒரு சம்பிரதாயமே இருக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு அது இப்போ இப்போ இருக்குமா அப்படின்லாம் கேட்கணும் பிரசன்னம் தம் அனுப்பிராப்திய திடீர்னு ஏதோ ஒரு முக்கியமாக போயின்னு இருக்கிற நேரமாக பார்த்து உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த நேரம் எப்படி சொல்ல முடியும் அப்போ தான் ஆசாரியை கூப்பிடறதுக்கு போயின்ட்டுருப்போம் என்ன அந்த நேரம் பார்த்து இதே இல்லை இல்லை இந்த கட்டோ ஒரு சந்தேகம் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மூடு இருக்காது அதனால் பிரசன்னமாக இருந்தால் சொல்ல முடியும் எல்லாம் நம்ம அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கணும் அவன் போயாச்சு உபசி தேத் குரு பிராக்கியம் உபசீ தேத் குரு பிராஜ்யம் பிரம்மவிது உத்தமம் எல்லாம் விவேகச்சூடாமணி ஸ்லோகங்கள் தான் என்ன தமாசாத்தியதயா சிந்துங் குரும் நல்ல ஸ்லோகம் அஹேது கதையா சிந்து பந்துரா இருக்கட்டும் அந்த குருக்கிட்ட போனான் கேள்வி கேட்குறான் குருநாதா இந்த மனசு இந்த பிராணன் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எதுனால வேலை பண்ணுறது யார் இதை வந்து தூண்டுறா நம்ம பார்க்குறோம் வீட்டில் எல்லாம் அம்மா அப்பா தூண்டி தூண்டி நம்ம வேலை பண்ணியிருக்கோம் நமக்கு அனுபவம் தானே ஏதோ ஒருத்தர் தூண்டி தானே செயல்பட வேண்டியிருக்கும் தூண்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு தூண்டிகிட்டே இருக்க வேண்டியது இந்த விளக்கை தூண்டுற மாதிரி தூண்டுறதே ஒரு வேலை ஆசிரமம் முழுக்க தூண்டிகிட்டே இருக்கணும் இங்கேருந்து அங்கே ஃபோன் பண்ணால் அவரும் சொல்கிறார் தூண்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்குங்கிற சாஸ்திரிகளும் ஆமாமா ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறார் ஆமாமா அது பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கா என்ன பண்ணுறது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு எல்லாம் ஒன்று வந்து சொல்லி சொல்லிகிட்டே இருக்கணும் தூண்டிகிட்டே இருக்கணும் அதனால தான் தியோயோன பிரச்சோதயாவது இருக்குது அது வந்து பிரச்சோதனம் பண்ணணும் பிரச்சோதனம் பண்ணணுங்கிறது மாதிரி இந்த சோதனம் பண்ணிகிட்டே இருக்கணும் சோதனாலக்ஷணார்த்தோ தர்மஹான்னு சொன்ன மாதிரி அது வெறும் இது மாத்திரம் ஒரு ஆளும் தேவை சொல்லிக்கின்றே இருக்கணும் பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லணும் காலம்புரை ஒரு தடவை சாய்ங்காலம் ராத்திரி ஒரு தடவை தூக்கத்தில் சொப்னத்தில் கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும் சோதனம் சோதனம் சோதனம் இருக்கட்டும் அப்போ இவன் கேள்வி கேட்குறான் கவு தேவோ ஜுணக்தி கடைசி வரி பாருங்க கவு தேவோ ஜுணக்தி எந்த தேவன் இதெல்லாம் செய்யும்படி பண்ணுறான் எது நடத்துறது நமக்கு காலம்புற எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நம்முடைய மனசு இயங்கிறது நம்முடைய பிராணம் இயங்கின்றிருக்கு சரீரங்கள் அதனால கை கால்கள்லாம் இயங்குகிறது விவகாரம் பண்ணுறோம் நம்மளை மாதிரி நமக்கு முன்னால் இருக்கிற ஆளுக்கும் அதே கதை தான் அவருக்கும் அது மாதிரி இயங்கிகிட்டே இருக்குது ரெண்டு பேரும் பரஸ்பரம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரையும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம் நம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டு அதான் அர்த்தம் ஏதோ இது ஒரு இதில் மாத்திரம் இல்லை கேட்டு கேட்குற போது குருவுக்கும் மனசு இருக்குது பிராணன் இருக்குது இவருக்கும் மனசு இருக்குது பிராணன் இருக்குது எல்லாருக்கும் மனசு பிராணன் புத்தி எல்லாம் இருக்குது அப்போ குருக்கிட்ட கேட்குறான் கேன பிரேஷித்தம் சது மனா இஷிதம் பவதி பதத்தி அப்படி பண்ணணும் இந்த பிரேஷிதம் இஷித்தம்மே பெரிய விசாரம் பிரேஷித்தம் இஷித்தம் இஷித்தமே போகாதா பிரேஷிதம் எனத்துக்கு அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணி கடைசியில் கன்க்ளூட் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் இப்போ நான் சொல்லலை எதனால் தூண்டப்பட்டு மனம் விஷயங்களை சென்று அதில் விழுகிறது விழுகிறது கேன பிரேஷி மனஹா கேன பிரேஷித்தம் சத்து இஷித்தம் பதத்தி எதனால் தூண்டப்பட்டு விஷயங்களை விரும்பி சென்று அதில் விழுகிறது ஏன்னா பத்தத்தின்னா அர்த்தம் நிஜமாவே மனசு போய் விழறுதா சின்ன நம்ம அது அது ஏன் நினச்சுன்ருக்குன்னு அர்த்தம் அது ஏன் நினைச்சோம் தியாயத்தோ விஷயான் அதையே நினச்சிட்டு இருக்கு தச்சித்தனம் தற்கதனம் மாதிரி அதையவே நினைக்கிறது மனசோட சுவாவம் அது அர்ஜுனன் கேட்டான் இல்லையா அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரத்தி பூருஷா எதனால் தூண்டப்பட்டு மனிதன் தெரிஞ்சுண்டே பாபம் பண்ணுறான்னு கேட்டுது கேட்டான் அர்ஜுனன் கேட்டிருக்கான் அத கேன பிரயுக்தோ பிரயுக்தோயம் பூருஷா பாபம் சரத்தி அனிச்சன் அப்பி விருப்பம் இல்லாட்டா கூட பலாது நியோஜிதா இவ அங்கே கிருஷ்ணர் பதில் சொன்னார் காமந்தான் குரோதந்தான் சொன்னார் பதில் அங்கேயும் முடிக்கிறபோது சும்மா இல்லை ஆத்மாவை தெரிஞ்சுட்டு தான் இதை ஜெயிக்க முடியும்னு சொல்லி முடிச்சார் ப நீங்கள் மூணாவது அத்தியாயத்தில் கடைசி போர்ஷன் அர்ஜுனன் கேட்குற கேள்விக்கு பகவான் சொல்றது எதுக்கு இதை இங்கே சொல்கிறேன்னு சொன்னால் நமக்கு ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம் அது கேள்வி இந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இது வர்றதில்லை என்ன ஏன் மனசு இப்படி நினைக்கிதுன்னு எவனா நினைக்கிறானா யாராவது நினைக்கிறானா அது நினைக்கிறதுக்கு எவ்வளவோ புண்ணியம் வேண்டுருக்கு மனசை பற்றி புண்ணியம் பண்ண வேண்டியிருக்கு ஏன் மனசு இப்படிலாம் நினைக்கிறது சில சமயம் வீட்டு மாதிரி இருக்குது என்ன பல வீட்டு ஈ தேனீன்னு சொல்கிறோம் இல்லையா எப்போ பார்த்தாலும் அதையே சுற்றின்னு பகவானையே திரும்ப திரும்ப கடவுளையே நினைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு ஒருத்தன் யோசிக்கணுமே சத் சங்கத்துக்கு போயிட்டே இருந்தால் வருது சத் சங்கத்துக்கு இந்த கேள்வியே வராது நிறைய பேருக்கு எப்போ பார்த்தாலும் லௌகிக அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் பேசவே முடியாது தூரமேத்தே விபரீத்தே ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் யம அவங்களுக்கு நமக்கும் அஜகஜாந்தர பேதம் அதனால் வந்து தூரமேத்தே விபரீத்தே விஷூச்சி அவித்யாயாச்ச வித்யேதி ஜாதா வித்யாபீப்ஸினம் நச்சிகேதசம் மன்யே அதனால் இது அதுவும் தூரமேத்தே விபரீத்தே இல்லை இந்த எண்ணம் வரும் அதனால்தான் சங்கராச்சாரிய சொன்னார் விரக்தஸ்ய பிரத்யேகாத்ம விஷயா பிரம்மஜிஜாசா பிரவர்த்ததே இந்த வார்த்தை சொல்கிற போதே அவ்வளோ இருக்கு விரக்தஸ்ய பாஹ்யாத்து அனித்யாத்து சாதன சாத்திய வி சாத்திய சாதனை சாதனாத்து சாத்திய சாதன விஷயாத்து சாத்திய சாதன விஷயங்கள்லிருந்து விரக்தி அடைஞ்சவனுக்குத்தான் இந்த இது கேள்வி வரும் இது எல்லாேருக்கும் இந்த கேள்வி வர்றதில்லை யாராக பார்த்து கேட்குறாங்களா எனக்கு வந்து இப்போ என்ன தசை சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்க எல்லாரும் வந்து சொல்கிறேன் உனக்கு இந்த திசை நீ வந்து எங்கிட்ட கேட்கணும் எனக்கு சனி தசைன்னு சொல்ல வேண்டிதான் ஆனால் நிறைய பேர் அதானே கேட்குறாங்க இப்போ எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க கையில் எத்தியாக கொடுத்து இப்போ எனக்கு என்ன தசை நடக்கிறதுன்னா என்ன தசை நடக்கிறது சொல்கிறது அந்த மாதிரி கே இந்த மாதிரி கேட்கப்பேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா அப்படின்னு கேட்க கேட்டு வருவாங்களா யாராவது சுவாமி இந்த மனசு புத்தி இந்த உடம்பு இதெல்லாம் எதுனால அங்கே ஒர்க் பண்ணுது வேலை செய்கிறது அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க மந்திரம் கேட்குறது அப்படி அழகாக மனஹா பதத்தி பாருங்க மனசு விளருது எதில் போயின்னா இந்த வீட்டை விழருங்கிற மாதிரி இதில் போய் விழருது ஆனால் இங்கே வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சு தர்மமாக தான் கேட்குறோம் பிரேஷிதம் மனஹா பிரேஷித்தம் சத்து மனஹா இஷித்தம் பத்தி எதனால் மனம் தூண்டப்பட்டு விஷயங்களை நாடி சென்று அதில் விழுகிறது அப்படி போடணும் விஷயங்களை சென்று நாடி அதில் விழுகிறது எதனால் அடுத்தது திரும்பும் கேன கேன பிராண பிரதம பிரைத்தி யுக்தா பிரதமாக பிராண கேன யுக்தா பிரைத்தி எதனால் எதோடு சம்பந்தப்பட்டு அந்த பிராணன் வேலை செய்கிறது பிராணன் உள்ளே இருக்கிற பிராணன் எதனால் வேலை செய்கிறது கேன இஷிதாம் இமாம் வாச்சம் எதனுடைய விருப்பத்தினால் எதனுடைய தூண்டுதலால் இமாம் வாசம் வதந்தி இங்கே விஷயத்தம்னா தூண்டுதலால் சொல்லணும் சாநித்தியம்னு அர்த்தம் இப்போ வந்து சாமியார் இருந்தால் காரியம் நடக்கிறதுங்கிறோம் இல்லையா அப்படி சொல்கிறோம் இல்லையா சாமியார் இருந்தால் இந்த காரியம் நடக்கிறது அப்பா அவர் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க அப்படி மற்ற பேர் சொல்கிறாங்க உலகத்தில் அதே மாதிரி ராஜா இருந்தால் தான் காரியம் நடக்கும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க ஒரு ராஜா செத்து போயிட்டாங்கன்னா கூட உடனே இன்னொரு ராஜாவே இன்னொரு ராஜாவை எடுத்து வச்சால் அந்த ராஜா தான் அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த ராஜா செத்து போயிட்டார்னு அதை அனௌன்ஸ் இன்னொரு ராஜா வேண்டியிருக்கு அனௌன்ஸ் பண்ணுற மற்றவங்க பண்ணிவிடக்கூடாது அது அவர் ஆமாம் அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி நான் தான் இப்போ ராஜான்னு அவர் அப்படி ராஜா இல்லாமல் நடக்கிற காரியத்துக்கு பேர் தான் அராஜகம் ராஜா இல்லாமல் நடக்கிறது இல்லையா ஏதோ அவங்கவுங்க என்னத்தையோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் அராஜகம் ராஜா இருந்தால் நடக்கிறதுக்கு பேர் ராஜகம் இதெல்லாம் ராஜகமாக இருக்குதுன்னு சொல்லணும் இதெல்லாம் ராஜகமாக இருக்குது அப்படி சொல்லணும் யாரும் அது சொல்கிறதே இல்லை ஒரே அராஜகந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறோமே தவிர எங்கேயாவது இந்த ராஜகமாக இருக்குது ஒரே ராஜகமாக இருக்கு அப்படின்னு யாராக சொல்லி கேட்டிருக்கோம்மா கேட்டதே கிடையாது ஒரே ராஜகமாக இருக்கேன் ராஜகமாக இருக்குன்னாலே ராஜ்னாலே டு ஷைன் ரா ராஜதே அதுலேருந்து வந்து தான் சம்ராட்டு விராட்டு ஸ்வராட்டு நிறைய இருக்குது சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்புறம் வாச்சம் இமாம் வாச்சம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவு தேவோ ஜுனத்தி இந்த கண்ணையும் காதையும் எந்த தேவன் து அனு எந்த தேவன் இதை நடத்துகிறான் இப்போ இந்த உலக நம்ம சாதாரண கேள்வி என்னென்னா இந்த உலகத்தை யார் நடத்துகிறான்னு கேட்கலாம் இந்த ஆசிரமத்தை யார் நடத்துகிறா கேட்கலாம் இந்த கம்பெனியை யார் நடத்துகிறான்னு கேட்கலாம் இந்த உடம்பை யார் நடத்துகிறார் நல்ல கேள்வி இந்த உடம்பை யார் நடத்துகிறார் அப்படி கேட்குறாங்க யார் தான் இந்த உடம்பை நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் இது வந்து க்யூரியாசிட்டி உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் இந்த மனசும் பிராணனும் விவகாரம் பண்ணிகிட்டே இருக்குது யாருடைய சந்நிதியில் இது வேலை பண்ணுறது அதான் கேள்வி முண்டக்கோ பருஷத்தில் கேள்வி என்ன எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை சொல்லிக் கொடுங்கள்னு கேள்வி கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி எந்த ஒன்றை அறிந்தால் இவை அனைத்தையும் அறிந்ததாகுமோ அந்த ஒன்றை பற்றி சொல்லிக் கொடுங்கள் அப்படி முண்டகோ உபனிஷத்தில் கேள்வி இந்த உபநிஷத்தில் கேள்வி இப்படி இருக்குது எதனால் தூண்டப்பட்டு மனம் விஷயங்களை விரும்புகிறது பிராணம் இயங்குகிறது பேச்சு பேசப்படுகிறது கண்ணு காது இயங்கிறதுன்னு இந்த உபநிஷத்தில் கேள்வி எமத்தை நச்சிகேத என்ன கேள்வி கேட்டான் செத்து போன பிறகு இருக்கான்னு சில பேர் சொல்கிறான் இல்லைன்னு சொல்கிறான் அஸ்தி தேக்கே நியாயம் அஸ்தீ உங்கள் கிட்டது ஏதத் வித்யாம் அனுசிஷ்ட் துவயா அதுதான் அப்போயே நினச்சேன் துவயா அனுஷிஷ்ட இதை நீ சொல்லிக் கொடுத்து நான் தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்னுடைய மூன்றாவது வரம்னு கேட்டான் நச்சிகேத அதே மாதிரி எந்த உபனிஷத்தை எடுத்து பார்த்தாலும் தரத்தி சோகம் ஆத்மவித்து சோகம் பகவத் சோச்சாமி எப்படி அந்த கை இதில் சாந்தோக்கியம் உபனிஷத்துலேயும் பார்க்குறோம் மாதிரி நிறைய அவர் மைத்ரேயும் கேட்டால் இந்த ரூபாயால் அமிர்தத்வத்தை அடைய முடியுமான்னு வித்தத்தினால் அமிர அமிர்தத்துவம் அடைய முடியுமான்னு அமிர்தத்வசிய வித்தேன்னு அமிர்தத்வம் நாஸ்தின்னு விட்டார் பணத்தினால அமிர்தத்துவம் அடைய முடியுமான்னு கேட்டால் மைத்திரேயி நடக்காதுன்னுட்டார் யாஜ்ஞ வாழ்க்கையர் அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்வி அதில் அவர் சொன்னது என்னென்னா இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னார் இந்த ஆத்மாவினால்தான் நம்ம எல்லோரும் நமக்காகத்தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நாம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொன்னார் இருக்கட்டும் இப்படி ஒரு ஒரு உபனிஷத்துலையும் கேட்டிருக்கிற கேள்விகளை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கேயும் நாம் இதை இதே கேள்வியை புரிஞ்சுக்கிறோம் சக்ஷுஸ்ரோத்ரம் கபு தேவோ ஜுனக்தி இனி குருவினுடைய உபதேசம் இந்த கேள்வி முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும் ஆத்மா ஆத்மான் இரு ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன என்ன அதான் கேள்வி நான் நான் இருக்குது அதோட ஸ்வரூபம் என்ன அது கேள்வி அப்படி நேரடியாக கேட்கலை கேள்வி நேரடியாக கேட்கப்படலை இந்த சரீரமும் மனசும் பிராணனும் எல்லா இந்திரியங்களும் யாருடைய அனுகிரகத்தினால் இயக்கப்படுகின்றன கவு தேவோயுன்தி எந்த தேவன் இதையெல்லாம் தூண்டி செயல்படுத்துகிறான் அதான் கேள்வி குருவினுடைய பிரச்சனையிலோத்திரோத்தம் மனசோ மனுவோ வாசம் சவு பிராணியாணு அதிமுச்சியேத்தோகாத் அமிர்தா பவந்தி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் உப்ப குருவினுடைய பதிலை பாருங்கள் எதனால் மனசு புத்தி விவகாரங்கள்லாம் பண்ணுகிறது எந்த தேவன் இதையெல்லாம் நடத்துகிறான் இந்த சரீரத்துக்குள்ளேருந்து எந்த தேவன் எந்த பகவான் இதை நடத்துகிறான் தான் கேள்வி ஆனால் அதுக்கு பதில் அவர் சொல்கிறது நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னால் வந்து இதுக்கெல்லாம் ஆந்தரமாக இருக்கிற பிரச்சனை கேள்வி கேட்டிருக்கான் அதாவது பாஹ்ய விஷயமான பிரச்சனை கேட்கல கேள்வி வந்து பாஹ்ய விஷயம் கிடையாது ஆந்தரமான விஷயம் இதுக்கெல்லாம் உள்ளே இருக்கிற விஷயம் இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியிறதா நம்ம பார்க்க முடியறதில்ல அதுக்காக வேண்டி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு ஸ்கேன் பண்ணி வேணால் போட்டு பார்த்தா பார்க்கலாம் அப்பவும் கூட அது ஒரு படம் பிடிச்சு அதுதான் காட்டுறதே தவிர டேரெக்டாக பார்க்க முடிகிறதோ நம்ம நம்ம ஹார்ட்டை நம்ம இப்போ பார்க்க முடியுமா இதே முடியாது நம்ம ஹார்ட்டை பார்க்க முடியாது பார்க்க வேண்டாம வேண்டாம் நம்ம வந்து ஹார்ட்டையோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வஸ்துக்களையும் நம்மளால் பார்க்க முடியாது மேலே எதுவும் பகவான் தோலை போட்டு அழகாக பூட்டி வச்சுருக்கார் நமக்கு ஒன்றும் பார்க்க முடியாது இதுக்குள்ளே இருக்கிற வஸ்துவே நம்ம பார்க்க முடியாது இது வந்து சத பிண்டம் இது வந்து ஒரே மாம்சமமயம் வேறு இதுக்குள்ளே இருக்கிற சூக்ஷமான அந்த பிராணசக்தி வேறு அப்புறம் இந்திரிய சக்தி வேறு இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை எப்படி காட்டுறது இதுக்குள்ளேயே இருந்துட்டுருக்கிற வஸ்துவை எப்படி காட்டுறது இப்படி பாரு இப்படி கொஞ்சம் நெஞ்சு பாரு இப்படி இல்லாட்டி சொல்கிறேன் இல்லாட்டியும் எல்லார்ட்டையும் ஒரே இது தெரிஞ்சுக்கணும்னா கண்ணை மூடி விடுறாங்க எல்லாருக்கும் அப்படி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னா கண்ணை மூடினா தெரியும்னா கண்ணை மூடினா என்ன தெரியும் கண்ணை மூடின்னா டிராக்டருக்கு ஒரு சத்தம் கேட்கும் அதில் காதை மூட முடியாது கண்ணை வேணால் மூடலாம் காதை மூட முடியாது மூக்கை மூட முடியாது வாயை வேணால் மூடிக்கலாம் வாயை மூட முடியும் கண்ணை மூட முடியும் காதை மூட முடியாது மூக்கை மூட முடியாது அப்புறம் தோல் கேட்க வேண்டாம் காத்தடிச்சா தெரியறது எதாக இருந்தாலும் தெரியறது மிருதுவாக கடினமாக எல்லாம் தெரியிறது மனு இதுக்கு சூடு தெரியிறது குளிர் தெரியுறது குளிர் சூடு எல்லாம் தெரியிறது இது உள்ளே இருக்கிற வஸ்துவை எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தார் அது எப்படி டைரெக்டாக சொல்கிறது நேராக சொல்ல முடியாது அதனால் இப்படி ஒரு பாஷையில் சொல்கிறார் அது காதுக்கு காது அப்படின்னார் ஸ்ரோத்ரஸோத்ரம் அப்போ இது ஒரு காது உள்ள ஒரு காதா சந்தேகம் வருமே ஓ அது காதுக்கு காது அப்படின்னா காதுக்கு காதுன்னா என்ன சொல்கிறது அப்புறம் மனசோ மனஹா மனதிற்கு மனம் வாசோக வாச்சம் வாக்குக்கு வாக்கு சவு பிராணசிய பிராணஹா அது பிராணனுக்கு பிராணன் இன்னொரு புஸ்தகத்தில் மூக்குக்கு மூக்குன்னு வாக்கிய பாஷியத்தில் பதபாஷ் வாக்கிய பாஷியத்தில் இருக்குது மூக்குக்கு மூக்கு வச்சுப்போம் பிராணஸ்ய பிராண சுஷ் சக்ஷு கண்ணுக்கு கண் கண்ணுக்கு கண் ஸ்ரோத்திர ஸ்ரோத்தம் மனசோ மன வாசோ வாச்சம் சவு பிராண பிராணஸ்ய பிராண சுஷ் சு அதோடு தீராஹா அதிமுச்சிய அஸ்மால் லோகாத்து பிரேத்திய அமிர்தாக பவந்தி மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா தீரர்கள் புத்திசாலிகள் இந்த கண்ணு காதுக்கு காதாக இருக்கின்ற அந்த தேவனை கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்ற தேவனை நீங்களே போட்டு மூக்குக்கு மூக்காக இருக்கின்ற தேவனை வாக்குக்கு வாக்காக இருக்கின்ற தேவனை மனதிற்கு மனசாக இருக்கின்ற அந்த தேவனை அறிந்து அதிமு தீரா தீரா அதிமுச்சிய அஸ்மால் லோக்காத் பிரேத்திய அஸ்மாத் லோகாத் பிரேத்தியன்னா இந்த சரீரத்திலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு அமிர்தாக பவந்தி இங்கேயே தங்கள மரணமற்றவர்களாக தங்களை புரிந்து கொள்கிறார்கள் மந்திரம் புரியது கொஞ்சம் கஷ்டந்தான் ஸ்ரோத்ரஸோத்திரம் மனசோ மனஹா எத் வாசோக வாச்சம் சவு பிராணசிய பிராணஹா சக்ஷுஷக்ஷு அதிமுச்சிய தீரா முதல்ல ஆத்மாவோடய லக்ஷணம் இது யார் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு என்ன பிரயோஜனம் என்னங்கிறதுனா பின்னாடி பார்ப்போம் இந்த ஒரு மந்திரத்துலேயும் எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு நாக்குக்கு நாக்கு மனசுக்கு மனசு இது என்னென்னா சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் புரிஞ்சுக்கலாம் நான் காதோட சம்பந்தப்படுறேன் இல்லையா காதுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் உண்டோ காது வந்து கண்ணுக்கிட்ட என்ன போர் அடிக்கிறது அப்படின்னு எதாவது காது கிட்டே பேசுகிறதா கண்ணு காது கிட்டே பேசிக்கிறதா கிடையாது இப்போ உள்ளுக்குள்ளே நான்னு ஒன்று இருக்குது இந்த நான் நான்னு ஒன்று இருக்குது த அகம் அஹம் அஹம்னு ஒன்று இருக்குது இதுதான் காதோட கனெக்ட் பண்ணுறது தன்னை காது வழியாக நான் காது வழியாக கேட்கிறேன் எனவே நான் காதுக்கு காரணமான நான் இருக்கிறேன் அப்புறம் கண்ணுக்கு கண் நான் கண்ணோட சம்பந்தப்பட்டிருக்கேன் நான் மூக்கோட சம்பந்தப்பட்டிருக்கேன் நான் நாக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கேன் நான் மனசோட சம்பந்தப்பட்டிருக்கேன் நான் தான் இந்த அஞ்சோடு எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா நான் வந்து என்ன நான் வந்து சப்தரூபமாக நான் வந்து ரசரூபமாக நான் வந்து பிரகாஷரூபமாக எனக்கு ஏதாவது நிறம் உண்டா எப்படி சொல்ல முடியும் நான் நான் அறிகிறேன் சந்தேகம் நான் கேட்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் முகருகிறேன் நான் சுவைக்கிறேன் நான் தொட்டு உணர்கிறேன் நான் சிந்திக்கிறேன் நான் அறிகிறேன் சொல்ல முடியுமே ஒன்றும் தப்பு இல்லையே அப்போ நான் தான் நான் யார்னா அந்த நான் யார்னா நான் காதுக்கு காதாகவும் நான் கண்ணுக்கு கண்ணாகவும் கண்ணுக்கு கண்கிற தன்மையை கொடுக்கறது யாரு நான் தான் கண்ணை வந்து நான் பயன்படுத்துறது நான் தான் ஆக அதெல்லாம் என்னுடையது நான் அது கிடையாது கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன நான் அவைகளில்லை அதெல்லாம் என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னுடைய கரணங்கள் நேராக போயிடுறது உபனிஷத்து டைரக்டாக சொல்லி கொடுத்துடுறது அப்போ என் நான் ஒலியல்ல நான் ஒளியல்ல இப்படி போடணும் நான் ஒலியல்ல நான் ஒளியல்ல நான் சுவை அல்ல நான் மனமல்ல நான் குளிரல்ல நான் வெப்பமல்ல நான் வெப்பமல்ல ஐ ஃபீல் கோல்டு ஐஎம் நாட் கோல்டு அப்படி வேணா சொல்லலை நான் ஃபீல் பண்ணுறேன் கோல்டு ஆனால் ஐ ஆம் நாட் ஃபீல்டு ஐ எம் நாட் கோல்டு ஐ ஃபீல் ஹிட் ஐ ஆம் நாட் ஹிட் அப்படி தான் சொல்லணும் i have sensar gans i am not sensar gans aynala ipide dhaan solla mudiyum vera enna muraila solradhu idha ahaynala naan geredu adukku perai dhaan shastratthila chaitanyam nu peru chaitanyam nu peru adu epdi irukum nu kekap padaadum thirumba nama kelni enna nu ketta adu epdi irukum appadinu ketta nama enna panna aarambikiram theriyumo நம்மளையே நாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண பார்க்குறோம் ஒரு நாளும் நடக்குமாது நம்ம வந்து இப்போ வந்து காதுங்கிறது நம்மளால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியிறதா இல்லையா என்னுடைய காதுங்கிற போது நம்ம பண்ண முடியும் அதாவது அதை புறப்பொருளாக பார்க்க முடியும் என்னுடைய கண்ணுங்கிற அதை நான் புறப்பொருளாக நினை பார்க்க முடியும் என்னுடைய மனசுங்கிற கூட அதை புறப்பொருளாக பார்க்க முடியும் நான்கிறது எப்படி புறப்பொருளாக பார்க்கறது நான்கிறது எப்படி என்னோடய குழந்தைய குழந்தைய கூட குழந்தையாக இருந்தபோது கூட நான் நினச்சி பார்க்க முடியும் ஆனால் நான்கிறதை எப்படி நினைக்கிறது நான்கிறத நினைக்கணும்னா நான்கிறதை எப்படி நினைக்க முடியும்ப்பா நான் நான் தான் அதுக்கு தான் சாஸ்திரத்தில் அதை சைத்தன்யம் சைத்தன்யம்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு நாளும் நினைக்க முடியாது சொல்லப்போனால் இசரி சுவாமிஜி இது வந்து இப்படி சொன்னால் போருமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாமான்னா அதுதான் அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப ரொம்ப ட்ராஜடின்னு சொல்லணும் அதை பெரிய கொடுமைன்னு சொல்லணும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லை நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா நீ உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எதையுமே நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸிங் பண் பண்ணுறோமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அனுபவிக்கிறவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுகின்றவைகளை அனுபவிக்க முடியுமோ முடியுமா அனுபவிக்கின்றவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுகின்றவைகளை எப்படி அனுபவிக்க முடியும் ஆகையினால என்ன நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது மகாமகா மடத்தனம் அப்படிதான் சொல்லணும் இல்லை அந்த பியூராக இருக்கிற ஆத்மாவை அனுபவிக்கணும்னா ஒரு நாள் நடக்காது நீங்கள் எப்போவுமே அனுபவங்கிற வார்த்தை வந்துட்டாலே அனாத்மா சகிதமாக தான் அனுபவிக்க முடியும் கேவல ஆத்மா அனுபவங்கிறது யாருக்கும் கிடையவே கிடையாது கேவல ஆத்மா அனுபவம் ஒன்லி தட் ஸ்டேட் அப்படிங்கிற Only that state. அதுலேயே இருக்கணும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை நீ புரிஞ்சுட்டு பேசாமல் இருந்து நிறைய பேருக்கு அந்த அந்த ஒரு இது பலமாகிடுச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் வெறும் புக்கு தானே இதெல்லாம் புக்கு knowledge இது எக்ஸ்பீ இது எழுதின ரிஷியெல்லாம் நான் முட்டாளா இது knowledge நாலெட்ஜுன்னு சொன்னேன் இல்லை அது அவர் ரிஷியோட எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரமாட்டேங்கிறதே அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன அர்த்தம் பண்ணிகிட்டுருக்கோம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அதை முதல்ல சொல்லுங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு வழக்கமாக சொல்கிறோம் இல்லையா comes from ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ்னா அது நமக்கு லௌகிக விவகாரத்துக்காக நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் ஆனால் வந்து இதில் வந்து ஒரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை நீங்கள் வந்து மிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னேன்னு வச்சோம் ஒரு மிஸ்ட்ரி அப்படி ஒன்று நான் அப்படியே இருந்தேன் அப்படியே அங்கே போச்சு அப்படியே எனக்கு காற்றில் பறந்த மாதிரி இருந்தது அப்படியே நான் தேவலோகத்துக்கு விசிட் பண்ணேன் அது இங்கே சொன்னால் யாரும் ஒத்துக்க போறதில்லையே ஆல்ரெடி புஸ்தத்தில் இருக்குது அதனால் வந்து அங்கே போனேன் நான் அதை படித்து தான் இவன் கர்ப்பணம் பண்ணியிருக்கான் படிக்காமல் இவனுக்கு தேவலோகமே தெரிஞ்சுருக்காது இல்லையா புஸ்தகத்தை படிக்காமல் தேவலோகம் பிரம்மலோகமே தெரிஞ்சிருக்காது இவனை புதுசாக கண்டுபிடிச்சானா என்ன முடியவே முடியாது இல்லை ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா சொல்லப்போனால் ஆத்மா அனுபவம் சங்கராச்சாரியார் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயத்தில் நிஷ்டா ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது ஆத்ம ஜானம் மாதிரி சுலபமானது ஒன்றுமே இல்லைங்கிறார் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் மைண்டு இன்றைக்கி ஒன்று பேசும் நாளைக்கு ஒன்று பேசும் உங்களுக்கு மாதிரில என்னோடது யாராவது தான் சரி நம்ம மனசு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு நம்மளால் நமக்கே தெரியாது இந்த மனது எப்போ என்ன பண்ணணும் நமக்கே தெரியாது ஆனால் நான்கிறது வந்து எப்போவும் தெரியும் நான்கிறதுல கான்ஃப்ளிக்டே கிடையாது ஐங்கிறதுல என்ன கான்ஃப்ளிக் இருக்குது மைண்டில் வேணால் இருக்கும் இன்டலெக்டில் கூட கான்ஃப்ளிக்ட் இருக்கும் பாடியில் நிறைய குழப்பம் இருக்கும் நமக்கு பார்க்குற வஸ்துக்குலேயும் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் நான்கிறதுல என்ன குழப்பம் இருக்குது குழப்பமே இல்லாத வஸ்துவை தெரிஞ்சிக்கவே முடியலன்னு நினச்சுட்டு அதான் நம்ம ஒரு தவறாக ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அது எதிர்பார்க்குறோம் என்னமோ ஒன்று வரப்போகிறது வரப்போகிறது வரப்போகிறது வரப்போறதுன்னு சாஸ்திரம் வந்து எதை சொல்லிக் கொடுக்குறது நான் பாருங்கள் சங்கராச்சாரியர் ஒரு இடத்துலையாவது பிரத்யேகாத்மா அனுபவ ஜிக்யாசான்னு சொன்னாரா அனுபவ பிரயத்தனம்னு சொன்னாரா பிரத்யேகாத்ம ஜிக்யாசா நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் லௌகிக ஜனங்களுக்கெல்லாம் இந்த விசாரத்தில் மனசே போகாது அவங்களுக்கு எப்போவுமே பாஹ்ய விஷயத்தையே பேசணும் அதனால தான் சங்கராச்சர் சொன்னார் பாஹ்ய அனித்தியாது விரக்தசிய அதெல்லாம் வேண்டான்னு சொன்னவனுக்கு தான் இந்த டீச்சிங்னு டர் இருக்கட்டும் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹ எத் வாசோ வாச்சம் சபு பிராணப் பிராண சக்குஷு நான் தான் எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணுறேன் நான் வந்து நான் தான் அதுக்கு இது பண்ணுறேன் எந்த தேவன் பண்ணுறான்னு கேட்டால் அதுக்கு பதில் என்னென்னா நீதான் அது நீதான் அந்த தேவன் தேவன்கிற சப்தத்துக்கே சைத்தன்யம் தான் அர்த்தம் தேவ் திவ் பிரகாசனே அதெல்லாம் திவ்ய சைத்தன்யந்த அர்த்தம் நானே அந்த தேவன் அதை தெரிஞ்சிட்டா எனக்கு என்ன பிரயோஜனம்னா என்ன பிரயோஜனம்னா இனிமேல் என்ன இது இது வந்து என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்னு புரிஞ்சுப்பேன் இது வந்து நான் கிடையாது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் போனால் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அது வரும் போ இன்னும் விளக்கமாக நாளைக்கு சொல்கிறேன் ஓ ஆப்பயன் மமாணச்சுமோலிந்திரிச்சம்மம்மரா மாகோத் அனராமே அமேயுமா भेद ஈஸ்வரோரு மூதவிபா வோமவாத்தேயிணா மூர்த்தே நம மூல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா்ஷா ஹரி ஓ